ओ प्रपन्न पारिजाताय तोत्रेत्रण ज्ञान मुद्रा कृष्णा गीतामृतु नम पूभ्यास नियवशोपि जिज्ञासुर योग्य शब्द वर्तते। भगवान योगभ्रष्ट गर्णन पड़ीटर அதை தான் படிச்சுட்ருக்கோம் பண்புள்ள பணக்காரர்கள் வீட்டிலேயோ அல்லது பண வசதி இல்லாத ஞானிகளுடைய குடும்பத்திலையோ அவனுக்கு பிறப்பு அமையக்கூடும் பிறகு செல்வந்தன் வீட்டில் இருந்தால் செல்வத்தை கொண்டு நல்ல புண்ணிய காரியங்களை செஞ்சு மனசை பக்குவப்படுத்தி திரும்பவும் போன ஜென்மாவில் விட்ட சாதனையினுடைய நினைவு வந்து அதை தொடருவான் அதே மாதிரி தான் இந்த ஞானியும் அவனுக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையே இருக்கிறதுனால அவனும் அதை ஈடுபட்டு அதை செய்வான் அதனுடைய விளக்கத்தை இங்கே சொல்கிறார் தேனைவ பூர்வாபியாசேன ஏற்கனவே அந்த பயிற்சியானது இருக்குது அந்த ஜீவன் காரண சரீரத்தில் மனுஷஸ்தூல சரீரத்தில் இருந்து அந்த இதை பண்ணியிருக்கான் அதுக்குள்ளே மனுஷஸ்தூல சரீரம் விலகி போயிடுது ஆகையினால தேனைவ பூர்வாபியாசேன அந்த பூர்வாபியாசத்தினால முன்பு செய்த தியான பயிற்சியினால் சா அவன் அவசோப்பி ஹிரியே அவனுக்கே தெரியாது நம்ம எப்படி இதில் ஈடுபடுறோம் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு ஒன்றும் பிரயத்தனமே வேண்டான்னு அர்த்தம் ஒரு விதமான செல்ஃப் எஃபர்ட்டு ஃப்ரீவில்லெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இயற்கையாகவே அவனுக்கு அதில் ஈடுபாடு வந்துடும் எப்படி பொதுவாக எல்லாருக்கும் இயற்கையாகவே புற உலக வாழ்க்கையில் புல ஈடுபாடு ஏற்படுகிறதோ அவனுக்கு இயற்கையாகவே இந்த ஆன்மீகத்தில் இந்த ஆத்தியாத்மிக சாதனைகளில் சிரவண மரண நிதித்தியாசனாதிகளில் ஈடுபாடு வந்துடும் அவசகா அப்பி அவன் கண்ட்ரோலில் இல்லாமையே ஹிரியத்தே என் எப்படி எனக்கு இதில் இவ்வளோ ஈடுபாடு வருதுன்னு அவன் நினைப்பான் அவன் ஜென்மாந்திரத்தில் பண்ணியிருக்கிறது அவனுக்கு ஞாபகத்தில் இருக்காது எனக்கு என்ன இவ்வளோ ஈடுபாடு வருது ஊர் தவறான வழியில் போயிட்டு இருக்குது நான் இந்த நல்ல விஷயத்தில் இவ்வளோ ஈடுபாடு எனக்கு எப்படி வருகிறது அவனுக்கு ஏதோ நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம் ஏதோ சாதனைகளை பண்ணியிருக்கோன்னு அனுமானம் பண்ணிக்கணும்பி பிரம்ம அதிவர்த்தே யோகத்தினை பற்றிய உண்மையை அறிய விரும்புகின்றவன் கூட பிரம்மத்தை கடந்து விடுகிறான் இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல இவனுக்கு இதுல இயற்பா ஈடுபாடு இருக்கிறதுனால ரிச்சுவல் போர்ஷனுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதில்லை இங்கேயே நம்ம என்ன பார்க்கிறோம் நடைமுறையிலேயே வேதாந்தம் படிக்கணும்னா ரிச்சுவல்ஸ் எல்லாம் விட்டுவிட்டு ஏன்னா டைம் தானே கடைசியில் பார்த்தா ரிச்சுவல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் வேதாந்தம் படிக்க முடியாது வேதாந்தம் படிக்கிறதுக்கு தனியாக டைம் ஒதுக்கி தான் படித்தாகணும் குவாலிட்டி டைம் கொடுக்கணும் அதனால் உண்மையை தெரிஞ்சுக்கிறவங்களோட யோகத்தை தியானம் பண்ணணுங்கிறவனுக்கு இந்த கர்மகாண்டங்கள்லாம் விட்டு விலகி விடுறது அது மாதிரி அவனுக்கே அப்படி இருக்கும்னா இந்த உலகத்தில் சாதனை பண்ணிட்டு இருக்கிறவனுக்கே சப்த பிரம்மத்தை கடந்து போகிறது இந்த இடத்துல சப்த பிரம்மன்னு சொன்னால் கர்மகாண்டம் கர்மகாண்ட விஷயத்தில் மனதை பக்குவப்படுத்திக்கிறான விஷயத்தில் அவனுக்கு தேவை இல்லை அதனால் அதை அவன் தியாகம் பண்ணிவிடுறான் அது மாதிரி இவனுக்கும் அப்படி தான் ஆகிவிடுகிறது இந்த யோகபிரஷ்டனுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை பூஜைகள் ஜபங்கள் அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் அதே சமயம் அதெல்லாம் மதிக்கிறான் இவன் எப்பவும் வேதாந்தம் படிச்சுட்டு தியானம் பண்ணிட்டுருக்கான் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பூர்வாபியாசேனே ஹிரதேஹோபிசஹ